மற்றவெல்லாம் அறிவுள்ளர் திருவடி வாழ்க்கை வாழ்க சைவ சமயம் அப்படியாக எங்கே திருப்பூந்தூரு போகிறார் ரொம்ப அருமை இதெல்லாம் ஒளியும் ஒலியுமாகவே காட்டியிருக்கிறார் சத்தியம் இருவருமாக அப்பர் தான் எங்குற்றார் இப்பொழுது என்று அருள் செய்ய செப்பரிய போல் திருநாவுக்கரசு செப்புவார் ஒப்பரிய தவம் செய்தி என்ன ஆதலினால் உம்மடிகள் இப்பொழுது தாங்கி வரப்பெற்று இந்த தவம்னா இது மாதிரி பகுதிதான் தவம் வரும் நானேயோ தவம் செய்தேன் சிவாயனமை என அப்ப சிவாயனமை என்ற குருமூர்த்தி உபதேசம் பெறணும்னு சொன்னா நானேயோ தவம் செய்தேன் சிவாயன என்கெல்லாம் அது போல இங்கே நானேயோ தவம் செய்தேன் ஞான சம்பந்தரே அப்படியே ஸ்வீகல் தாங்குது என்றெல்லாம் சொன்னாராம் சொன்ன உடனே என்ன செய்தா அவ்வாத்தை கேட்டி அவன் இன்மேல் இழிந்தருளி இந்த என்ன கேட்டா பொத்துன்னு குதித்துன்னு சொல்றது அவ்வளவு மரபல்ல அழகல்ல அடாடாடாடா நீங்க எவ்வளவு பெரியவங்க எனக்கு அப்பா அப்பறே என்ற அளவு சொல்லியிருக்க முதல் முறை சந்திப்பிலே சரிங்களா என்னன்னு சொன்னேன் அப்பா அடீன் என்று சொன்னாங்க எனவே வயது முதிர்ச்சினாலே அப்பா என்று ஞான ஞான சம்பந்தர் தான் அப்பர் என்றே பெயர் வைத்தவர் வைத்தல பெயரால அழைத்தவர் அது நமக்கு எல்லாரும் அப்பர் நாயிடுச்சு அதனால் இப்படி இதுவா செய்யறதுன்னு கேட்டாராம் கேட்டவுடனே இறஞ்சுதலும் செவ்வாறு மொழினாவ சம்பந்தர்க்கு எவ்வாறு செய்யத்தகுவது என்ன இப்படி அப்படின்னு கேட்டாராம் பின்ன ஞான சம்பந்தருக்கு அரியணா பெருகார் என்ன செய்வது இப்படித்தானே செய்யணும் என்றார் இது ரெண்டும் அடார பரிமாறிக்கொள்கிற அந்த சொற்கள் அருமையான நயமுடையது வேற என்ன சொல்ல முடியும் என்ன இப்படின்னு கேட்டார் ஏன்னா என்ன என்ன தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்க கூடாதுல்ல என்ன இவ்வாறு செய்தருளிற்று அப்படின்னு இவர் சொல்ல ஞான சம்பந்தம் இருக்க என்ன செய்வது என்று இப்படி சோழ காட்டுது சிவஜிவே இப்படியாக இரண்டு பெருமக்களும் அப்படியே அந்த பரிமாறிக்கொள்ள சூழ்ந்து மிளை தருகனையும் தொண்டர் அது கண்டு தாழ்ந்து நிலமுறை வணங்க பார்த்தார் எனவே இவர் அவரை வணங்குறார் அவர் இவரை வணங்குறார் நாம என்ன பண்ற ரெண்டு பேரையும் வணங்கப்பா எனவே அறிவர்கள் எல்லாம் இருவரையும் வணங்கினார்தான் வணங்கி ஆஹ் வாழ்ந்து மனக்கணிப்பரை வணங்க பெற்று ஆழ்ந்த பிறப்பு என்று அண்டமெல்லாம் உறார்த்தார் அறிவர்களுக்கு என்னன்னா மிகுந்த மகிழ்ச்சி இவங்க ரெண்டு பேரும் சந்தித்து சந்திப்பினால ஒரே நேரத்துல இரண்டு பெருமக்களையும் வணங்க முடியான புண்ணியம் கிடைச்சது நான் செய்தேன் என்று இவங்க மகிழ்றாரு யார் அடிவள்ளெல்லாம் பெரிய வாய்ப்பு எதிர்பாராத பெருவாய்ப்பு அப்படி கிடைத்த உடனே திரு சம்பந்த திருநாவுக்கரசி பெருகார்வத்துடன் அணிந்து தழி அதனால அப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டு போது தன்னை மறைஞ்சதாலும் நடக்கிறது இவர் அப்படியே அவர் தழுவினர் அவர் இப்படியே தருவிக்கிறார் ஒருவருவிக் கொள்ளுகிறார் இருவர் திருமேனியும் இந்த உருதுராக்கமும் நெஞ்சி மட்டும் படல ஏன் உருதுராக்கம் மற்ற கை மற்ற எழுதலாம் அதெல்லாம் அப்படி அப்படி ஆர்வத்தொடும் தடுவே இரண்டு பேரும் தடுவி கொண்டாரலாம் திருஞா பெரு ஆர்வத்தோடு அணிந்து தழு பிள்ளையார் மறுவாறு மலரடிகள் வணங்கி உடன் வந்தணிந்தார் ஒரு வாரம் புனையால் மகிழ்ந்த திருப்பந்துருத்தி இப்படியாக பல்லக்கு என்ன ஆயிடு பல்லாதான் திருப்பந்துருத்தினுடைய உள்ளே வந்துட்டாங்கல்ல அதனால அப்படியாக திருப்பொந்துருத்தி வருகிறார்கள் பெருமாக சென்று என்ன செய்தார்கள் பெருமானை வணங்குவதற்கு முன்னே என்ன செய்கிறார்கள் அன்பர் குழாத்தொடும் செல்வார் ஆனேத்தார் மகிழ் கோயில் முன்ப முன்பு அணித்தாக சென்று அணித்தாக பக்கத்துல நெருங்கி சென்று கோபுரத்தை முன்னிறங்கி ஆகவே ஒரு திருக்கோவிலுக்கு செல்கின்ற பொழுது முன்னால அந்த கோபுரத்தை வணங்கி பிறகு உள்ளே போகணும் சரிங்களா உள்ளே போகின்ற பொழுது நேரம் உள்ளே போகாம உள்ள அந்த பெரிய பிரகாரம் பலம் வந்துதான் போகணும் இதெல்லாம் நம்முடைய ஆர்ம நாவலர் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறதெல்லாம் எழுதியிருக்க எங்க இலங்கையிலிருந்து சிதம்பரம் வந்து அங்கேயே தங்கி ஆறு மகன அப்படி அதெல்லாம் செய்யறேன் சின்ன சின்ன நூல் அவங்க அருமையா அதெல்லாம் எப்படி வழிபாடு என்ன என்பதெல்லாம் எழுதிட்டு கோபுரத்தை வரையணி பிறகு செல்லுகின்ற பொழுது வளம் வந்துதான் உள்ளே கோயிலுக்கு உள்ள போகும் உள்ள பெருமாள் போகும் வளம் வராம நேரம் உள்ள போகையே வந்து அது எல்லா இடங்களிலையும் குறிப்புறாங்க அப்படி மலர் வணங்கி ஆஹ் ஆமா அன்பர்குழா தொடும் செல்வார் ஆனேற்றார் மகிழ்கோயில் முன்பு அணித்தாக சென்று கோபுரத்தை முன்னிறங்கி துன்பமில்லா திரு தொண்டருடன் தொழுது புக்கருளி என் புருக வளங்கொண்டு வளமாக உள்ளே வந்து பணிந்து ஏத்தி இறங்கினார் இலியாரை பணிந்து பெருமானாரை போய் வணங்கினாரலாம் போற்றியே புறத்தணிவார் வணங்கி வந்தவங்க செய்யடை செய்ய தடையார் கோயில் திருவாயில் முன்னாக மைய சீர் தொண்டர் குடாம் வந்து புடைசூட உலகு வருவார் தங்களுடன் மகிழ்ந்தங்கு இனிதிருந்தார் இப்போ நேர் ரெண்டு பேர் உள்ளே போய் வணங்கி வணங்கிட்டு வெளியில வந்து அந்த வெளி வெளிவாயில்ல இருந்து அப்படி கொஞ்சம் நேரம் தரலாம் யாரு நாவுக்கருத்தலும் ஞானசம்பந்தம் இருக்க அறிவுரைலாம் அப்படியே கூட இருக்காங்களாம் வாய்க்கின் தனி மன்னர் பண்புகழி வேந்திரதமை போக்கும் வரவும் வினவ ரொம்ப அருமை சொல்றது உண்டு இப்ப பிரிந்தவர்கள் பிரிந்தவர் கூடினால் அப்படி அவர் இங்கேயும் பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டும் என் சொன்ன ஜன்னிபுரமா எங்கே பிறந்தவர் திருமறை காட்டில் பிரிந்த இருவரும் இந்த திருப்பந்துருத்தியர் கூடினால் பேசவும் வேண்டும் இல்ல பேசுகிறார் இப்பதான் பேசுறாங்க என்னன்னா உண்மையிலேயே அவருக்கு என்ன நினைப்பு இருக்கும் கேட்டா ஞான சம்பந்தம் இருக்கு போகும் போது தான் வர்றேன் தான் வர்றேன் அல்லது தான் போறேன்னு சொன்னாரே அதெல்லாம் சொல்லணும் என்று யாருக்கு இப்போ ஞான சம்பந்தம் இருக்கு எங்க போனது அங்கேயே இங்கேயே தங்கனது அவங்க தீ வச்சது அது அப்புறம் பாண்டியனு கொடுத்தது எல்லாம் சொன்னேன் ஏன்னா அப்ப தினமலர்லாம் கிடையாது ஆஹ் தினத்தந்தியெல்லாம் கிடையாது ஒளியும் ஒளியெல்லாம் கிடையாது என்னவே இங்க வந்தாருவே நெருப்பு வச்சாருவேங்கறது எல்லாம் எல்லாம் இதுதான் தெரியல ஒருவேயும் இல்லை இப்ப சொன்னாதான் தெரியும் அதனால ஞான சம்பந்தருக்கு இவரை பிரிந்ததுல இருந்து வந்த வரைக்கும் சொன்னா தேவலான் இருக்கு நாவுக்கருத்தருக்கும் அது அத்தனையும் காதுல கேட்டா தேவலான் இருக்கு ஆனால் வந்தவர்கள் கோவிலை வணங்கி வளம் செய்து வெளியில் வந்த பிறகுதான் அதை பேசத் தொடங்கினாரே தவிர நமக்கு ஒரு அறவுரை நமக்கு ஒரு அறவுரை கோயிலுக்குள்ள போனா வணங்குகின்ற பொழுது அவர் இத போய் வாங்கிட்டு வர்றாரு வந்தவுடனே கோயிலுக்கு போனோம்னா எல்லாம் வாங்கிட்டு வந்து பிரிச்சி பார்க்க கூடாது மூடி கோயில் வணங்கிட்டு வெளியில வந்த பிறகுதான் ஏண்டா நான் சொன்னதெல்லாம் வாங்கினான்னு கேக்கணும் நோக்கம் எது கோவில் மையம் கோவில் அப்புறம் தான் இது சிறிது வயிற்றுக்கும் இயக்கப்படும் உலகியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் இவருக்கும் தான் சென்று வந்ததை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறது அவருக்கும் அவர் சென்று வந்ததை கேட்க வேண்டும் என்று இருக்கிறது ஆயினும் திருப்பூந்தூருக்கு கோயில் உள்ளே சென்று பலமாக வந்து பெருமானை வணங்கி வெளியில் வந்து இருந்த பொழுதுதான் சொல்லுகிறார்கள் அப்ப கோயிலுக்குள்ள பேசலாமா ஒலிகை பெற்றி தொடங்கலாமா இதெல்லாம் நடந்து காட்டிய பெரியவர்கள் நம்முடைய நாவுக்கர் ஞான சம்பந்தம் அதை அப்படியே ஒலிய ஒலியில வைத்து காட்டி சொன்னவர் ஜெய்கிலாக்கர் நடந்தது ஏழாம் நூற்றாண்டு பாண்டது பன்னெண்டாம் நூற்றாண்டு படிக்கிறது இருபதாம் நூற்றாண்டு சிவஜீவு எப்படி போகுது பாத்தீங்களா காலம் ஜெய்கிளாருக்கும் அந்த நாயன்மாளுக்கு இருக்கிற காலம் ஐநூறு நூற்றாண்டு இடைவெளி நமக்கு எண்ணூறு நூற்றாண்டு இடைவெளி அந்த ஏழாம் நூற்றாண்டது அப்படியே அதுதான் சேக்கிளார் எனவே இப்படியாக இப்படி என்ன சொல்லுகிறாரா பாருங்க இப்பதான் போக்கார் பிறகு இங்க பக்கம் மாறி போயிடுச்சா சிவ சிவ வாய்க்கின் தனி மன்னர் வன்புகழி வேந்திரதமை போக்கும் வரவும் வினவ போக்கும் வரவு என்ன போக்கும் வரவும் புண்ணியனி இந்த போக்குவரவுன்னு வந்த உடனே போக்குவரவு சாத்திரம் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமென்றே நிற்கும் போய் விழுந்துருவானாம போக்குவரவுன்னு வந்த உடனே எங்க பண்ணுவோம் போக்குவரத்து போகணும் சிவஞான போத்தடி போய் விழுந்து அப்புறம் இங்க போக்கும் வரவும் தங்குவோம் பிரிவோம் ஆனா பெருமான் யாண்டும் நீக்கமிருப்போம் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இருக்கின்றவர் அதனால் பெருமானே உன்னால் தோற்று உடம்பு கொடுக்கப்பட்ட உயிர்கள் போக்கும் வரவும் புணரும் உடையது நீ போக்கும் வரவும் புனரும் மிலா புண்ணியணி காக்கும் எம் காவலி ஆனால் புறக்கன்னால் காண்பறிய பேரொடி சோபுராண சிபுராணம் தான் அதனால் தான் இந்த போக்குவரவுங்கன்னு சொல்லும் போது இங்க போகாம இருக்கக்கூடாது எனவே இப்ப போக்கும் வரவும் வினவுகிறாராம் யார் நம்முடைய என்ன இது நாவுக்கரசர் எப்படி பாண்டி நாடு சென்று வந்து என்றெல்லாம் அப்படியே அது வினவுகிறாராம் அப்படி போக்கும் வரவும் பிணவ புகுந்ததெல்லாம் தூக்கின் தமிழ் விறகர் சொல் இறந்த ஞானமரை தேக்கும் திருவாயால் தெப்பி அருள் செய்தார் அதான் ரொம்ப அருமை இப்ப இவர் கேட்ட உடனே மீண்டும் நான் இங்க இருந்து போனா வாங்க வாங்க வாங்க சிவ சிவா அந்த போனா அப்புறம் வந்து அந்த கோபுரம் தோணுச்சா அதை பார்த்தவன்னே மங்கரசி பளவ அந்த பாட்டு பாடினா என்று இங்க இருந்து ஆரம்பிச்சு மீண்டும் வர்றதில்ல இவர் என்ன சொன்னார் அவர் பாரு அவர் கேட்டது போக்கும் வரவும் எப்படி பாண்டி பயணம் இது என்ன இல்ல ஆமா பாண்டி செலவு எப்படி அமைந்தது என்று கேட்டார் இவர் இப்படி எல்லாம் அமைந்தது என்று சொன்னார் என்று பாருங்க கேட்டதும் சுருக்கம் சொன்னதும் சுருக்கம்னு ஏன் இவை எல்லாம் வெள்ளித்திரையில் ஆண்டு காண்டது இங்க பாத்துட்டோம் எனவே நாம் இந்த மாதிரி படிக்கின்ற நாம் எல்லாம் நமக்கு தெரியுமானதுனாலே அவங்க சொல்லும் போது இவர் கேட்டார் போக்கு என்ன ஆச்சு அவர் தாம் எல்லாம் சொன்னார் இதுதான் சுருங்க சொல்லி விளங்க இங்க ஒரு இருபது பாட்டு போட்டு நான் இங்க இருந்து போனா ஆரம்பிச்சேன் ஆரம்பிச்சு வீட்டுக்கு வர்றதை சொன்ன அந்த ஐம்பது பாட்டு எனவே கேட்கின்றவரும் பெரியவர் தருகின்றவரும் பெரியவர் அந்த போக்குவரம் விணர்வை தாம் சென்றதெல்லாம் சொன்னோம் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கு எல்லாரும் தெரியும் என்ன நல்லது என்ன தெரியுது ஆடிமிசை கல் மிதப்பில் வந்தார் அடிவணங்கி வாடி திரு தொண்டென்னும் வான் பயிர்தான் ஓங்குதற்கு சூடு பெறும் வேலியா நீர் என தொடுதார் இதை நிறுத்தி படிக்கணும் ஏன் அது மாதிரி ஒரு போக்கு தண்டதும் வந்ததும் இவையெல்லாம் கேள்விப்பட்டவுடன் அந்த நேர அவர் வாய்னாலேயே கேள்விப்பட்ட உடனே உடனே நாவுக்கரசர் வணங்கி ஒரு பெரிய புகழ்மாலை சூட்டுகிறார் புகழ்மாலை இல்ல என்ன புகழ் மாலை வாழி திருத்தொண்டென்னும் வான் பயிர்தான் ஓங்குதற்கு சூடு பெறும் வேலியானி அப்படியே ஒரு அருமையான இது நச்சான்றிதழ் சான்றிதழ் கொடுத்த மாதிரி இல்ல ஆனா நாமெல்லாம் கொடுக்கக்கூடாது நச்சான்றி கொடுக்க யோகிதல்ல நாவுக்கரசர் கொடுக்கலாம் ஞான சம்பந்தருக்கு ஞான சம்பந்தர் கொடுக்கலாம் ஏன்னா அவங்க ஒத்தவன் அதனால இந்த திருத்தொண்டு என்று சொல்வது என்னன்னு கேட்டா சைவமாம் சமயம் சார்ந்து வாழும் மெய்நெறி அந்த மெய்நிரியிலே திளைப்பதற்கு ஏற்ப அந்த மூன்று பேரையும் யாரு பாண்டி மன்னனை அவ்வாறெல்லாம் ஆக்கி அதன் வாயிலாக மங்கையக்கரசியார் புளச்சரியாருக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி ஏற்படுமாறு செய்து நாடு முழுதும் சைவநாளாகவே ஆக்கினார் அல்லவா அப்படி சைவநாளாக ஆக்கியதை கேட்ட நம்முடைய நாவுக்கரசர் திருத்தொண்டு என்னும் ஒரு திருத்தொண்டுன்னு ஒன்று இருக்குமான அது ஒரு பயிர் என்று வைத்துக் அந்த திருத்தொண்டுங்கிற பயிர் வளர்வதற்கு நீங்க தான் ஒரு பெரியமே வணங்கி தாங்கள் இருவருமே வாடி திருத்தொண்டு என்னும் வான் பயிர்தான் வளர்வதற்கு என்று இருவர் காலையும் விடணும் அவருடைய பெருமை தன்னுடைய பெருமையை பெருமையை குறைத்து அவரை பாராட்டியது யார ஞான சிம்மந்தர நாம் இருவருமே வேலியாக அமைந்தது என்று பாராட்டும் ஏன் ஏன் இவர் எவ்வாறு பாண்டி நாட்டை இருந்த சமன் சமயத்தை நீத்து அந்த அரசனையும் மீண்டும் கொண்டு வந்து பாண்டி நாட்டை சைவமாக ஆக்கினாரோ அது போலத்தான் பல்லவ மன்னன் அந்த சமன் சமயத்தை இருந்தவனை அவனு அந்த தாமே நீங்குமாறு செய்து வாதில் வென்றார் அவர் வாதில் வெல்ல நாவுக்கரசரம் வாதில் வெல்லாமலேயே ஆனா வெல்லாமல் வென்றவர் வென்று அந்த பல்லவ நாட்டை முழுதும் தமிழகத்தை முழுதும் அருமையாக மீண்டும் எதையாயிர திருத்தொண்டென்னும் வான்பையேதான் வலதற்கு சூடு பெறு வேலியாக இருந்தார் எனவே வடபுலத்தை திருத்தியவர் ஞானசம்பந்தர் தென்புலத்தை திருத்தியவர் யாரு நாவுக்கருத்தர் எனவே இருவரும் சூடு பெரு வேலியாயி இதெல்லாம் சொல்லக்கூடாது சொல்றது அவ்வளவு தப்பு இருந்தாலும் மனசில சம்பந்த சங்கர ரொம்ப பெரியவங்க எல்லாம் அப்படி போறாங்களேன்னு வருத்தமா இருக்குது நீங்க ரொம்ப பெரியவங்க எல்லாம் அப்படி போயிருக்காங்க ஒரு காசல எப்படி பண்ணாங்க இப்படி சொன்ன உடனே எனவே நாவுக்கரசருக்கும் பெரியவர் ஞான சம்பந்தர் இவருடைய பெருமையினாலே அவர் சொன்னார் எப்படி இந்த பாண்டி மன்னனை உருவாக்கி பாண்டி நாட்டை இந்த மாதிரி ஞானசம்பந்ததோ அது போல பல்லவ மன்னனை உருவாக்கி அவனை மீண்டும் பணியை செய்து கோயில் கட்ட செய்த பெருமை யாருக்கு உரியது நான் தெரியவில்லை அதனால் நாம் எப்படி பண்ணுங்க இரண்டு பேரையுமே வேலையாக நாம் கருதி பண்ண இதுல கொஞ்சம் அப்படி மேல சொன்ன வாய் புளுத்துரும் சிவ சிவ இதோட இருக்கும் அதுக்கு மேல சொல்ல வேண்டாம் நல்ல இடம் ஆனா கோபம் வருது பேசுறவங்க இருக்காங்க சூடு பெரும் வேலியாணி என்ற ஒரு அருமையான இந்த புகடுரை நாவுக்கரசரை ஞானசமுந்தர் கொடுத்தாரேனும் நாம் இருவரையுமே அமர வைத்து இந்த புகடரைக்கு நீங்கள் இருவருமே உரியவரானவர்கள் என்று நாம் வணங்கி வாழ்வார்கள் அப்படிப்பட்ட அறிவை இந்த ரெண்டு பேர் மட்டும் இல்லை என்றால் நிச்சயம் சைவம் இல்லை ஏழாம் நூற்றாலும் நல்ல வேலையா இங்க ஒரு சனியும் பிடிச்சது பல்லவ மன்னனுக்கு அங்க ஒரு சனியும் பிடிச்சது பாண்டி மன்னனுக்கு ரெண்டு பேரும் அரசன் அரசன் எவழி குடிகள் எவழி அப்படி ஆயிட்டது நல்ல வேலையா இந்த புலத்துக்கு நாவுக்கரசரும் அந்த புலத்துக்கு ஞானசிம்பரமாக சென்று வேண்டதனால மீண்டும் சைவ நிறுத்தளி அதனால்தான் இப்ப இருக்கிற நிலைமைய கூட தீங்கு நீங்க நிச்சயம் இது மாதிரி ஒருத்தர் அவதாரம் பண்ணாதான் தீங்கு நீங்கும் இல்லைன்னா வேற நம்ம புலம்பெல்லாம் புலம்பிட்டு இருக்கும் அதுதான் வேண்டனும் ஜோதிடம் ஒண்ணு வச்சுட்டானா மத்திய சர்க்கார்ல ஒரு பாடமா வைக்க போறான்னா உடனே அதுக்கு என்ன தெரியுமா மற்ற இது என்னது என்ன காவி உலகம் காவி என்ன காவி உலகமா என்ன அளவு பண்ணுங்க நீங்களா தினமனியில வருத இப்ப ஜோதிடத்தை ஒரு பாடமா வைக்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்கா விளாட்டு இருக்க இவனு இருக்கிற இந்த சுற்றுலாம் இருக்கிறேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டா எல்லாம் சாமியார் உலகம் ஆகிடும் காய உலகம் ஆகிடும் அப்படின்னு என்ன கருதுறான்னு கேட்டா மடையனர்கள் என்ன கருதுறான்னு கேட்டா இந்த ஜோதிடம் இந்த மாதிரி இறைவழிபாடு எல்லாம் இவங்களுக்கு தான் உரியதுன்னு கருதுறான் மடையன் இவங்களுக்கு தான் உரியதுன்னு கருதுறான் அது நம்ம கிட்ட பண்ணு தெரிய மக்கு நம்ம தமிழனுக்கு உரியதுரா தமிழ்னு உரியதுரா தொல்லாபித்தை படிச்சு தொலைங்கடா தமிழ் நாளும் புல்லும் பிறவற்றி நிமித்தமும் தொல்லாபித்துல இந்த நாளோ அல்லது புல் பறவைகளோ இந்த தீச்சகனும் பார்த்தா ஐயோ இப்படி ஒரு கேடு வருமே என்று சொல்லி அந்த மன்னனை வாழ்த்தினாரலாம் வாழ்த்தினார் எங்க இருக்குது சங்க இலக்கிய தொல்லாபித்துல இருக்குது ஆகவே இந்த ஜோதிடம் பார்க்கறது போறது இத்தியாதிகள் எல்லாம் தமிழனுக்கு உரிய படமையே தவிர இங்க இருந்து வந்ததில்லை முட்டலா இங்கடை தட்பன்று புக்கு பிறனன்று மொடிகனும் வரிவு பெயர் சங்கலிகத்தை படித்தொலைவா தமிழருடைய வாழ்வில் ஒருத்தன் எங்க பார்கிட்டையோ ஓரிக்கிட்டையோ பரிசுக்கு போனான்னா நாளன்று போகி நாளென்னா அஷ்டமி நவமி அறுபது நாளையும் மரண யோகம் அந்த நாளில் போறான் நாளன்று போகி புள்ளிடை தட்ப இவன் போகும் ரெண்டு பூனை குறுக்க முடியாது கருடன் வலம் இருந்து இடமா போனா நல்லது இடம் இருந்து வளமா போனா கொஞ்சம் தடைதான் இடம் இருந்து வளமா போச்சு பார்த்தி உன்னிடம் பரிசு பெற வருகின்றவர்கள் மரண யோகம் முழுது இருந்து அஷ்டநியா இருந்து அந்த மாதிரி கரிநாளாவும் இருந்து அந்த நாள்ல புறப்புட்டு இந்த மாதிரி பூனை குறிக்கிட கடன் குறிக்கிட இருந்து அப்படி வந்தாலும் நீ பரிசளிப்பாய் என்று பொறநாநூற்றம் வருது யோஜனமெல்லாம் ஏமே வந்தான் அவன் வந்தான மக்குகளா சின்னமும் பூசா கண்டுபிடிச்ச மாதிரி பலப்பன சங்கலிக தொழில் அதை படிச்சாதானே விளங்கு வாழ்வியல் என்னன்னு தெரியும் வழங்க மாட்டேங்குது உங்களுக்கு நேரம் ஆகுதுன்னு பொண்ணு மாப்பிள்ளது சரியா நாளைக்கு அஞ்சரை மணிக்கு புறப்படுறதுன்னு அஞ்சரை மணிக்கு புறப்படுறதுக்கு முன்னாடி ஏதேனும் சந்தர்ப்பம் யாராவது வந்துட்டாங்க அல்லது வந்து இவங்க கொஞ்சம் நம்ம லேட்டா எழுந்திருச்சுட்டோம் என்ன பா பாப்பா குளிக்கல மாப்பிள்ளையை குளிச்சு விட்டு இருக்காரு மணி அஞ்சு அஞ்சு காலாச்சு வச்சுங்க ஆனா அஞ்சரைக்கு புறப்படுறதுன்னா என்ன பண்ணணும்னு கேட்டா நீங்கிறது நம்ம புறப்பட முடியல என்ன அதுக்கப்புறம் மற்ற மரணம் மற்றதெல்லாம் வந்து அந்த அஞ்சரைக்குள்ள பொண்ணு அப்படில பெட்டிய தூக்கி ரெண்டு வீடு தாண்டி வச்சு அதுதான் ஸ்தான பிரசனம் உண்டா இல்லையா தெரியுமே தெரியாது உங்களுக்கு உண்டு அந்த நேரத்தில் வச்சிரு அஞ்சரு வச்சுட்டா அப்புறம் அஞ்சரைக்கு அப்புறம் மரணத்தில் பட்டப்புறம் இருக்கா இல்லையா இது தமிழனுடைய பழக்கம்னு என்னைக்கு தொல்காபித்துல இருக்குது என்ன நால பொண்ணு இருக்க கொள்ளு சொல்லுவாங்க அதுக்கு விளக்கலாம் ஒருத்தன் அந்த உரையும் படிக்க மாட்டான் மக்கு பேர் நாட்கோள்னா என்ன நடத்தான் நாட்கோள் கொடை நாட்கோள் கொடை நாட்கோள் ஏன் ஒரே வேணாம் வேணாம் ஒன்னு பிடிக்கலா நான் தமிழையும் என்னுடைய பண்பாட்டையும் இப்படி தாக்கல் செய்யறதெல்லாம் கூட நான் பார்த்து அசனே ஜோதிட வேணாமா ஏன் இருக்குது வாழ்நாட்கோள் கல்லூரியில் என்னமோ என்ன பானம் பண்ணிக்கலாப்பா எத்தனை பேரு கேப்பது அறுபது பேர் இருக்கிறேன் தேர்டலவராக எம்மியாகவும் அது மாதிரி நாட்கோள் என்றால் என்ன தொல்லு ஆப்பிய சொல்ல அவ்வளவுதான் இருக்கு அதுக்கு உரையெழுதுனா யாரு நச்சினார்க்க உரையெழுத நாட்கொள்னா அதுல ஒரு எழுத்து குறைந்தா கூட அந்த உரை சரிவிடாது சரிவிடாது எடுத்து குறைந்தா கூட சொல்லலாம் வாங்கி போடுங்க மேங்கிரிய மேங்கிறிய கத்திரி ஆடு மாதிரி வாங்கலாம் பாடி பனிக்கடாப்பான் நாளும் ஓரையும் தனக்கு ஏற்ப கொண்டு செல்வொடி தமிழ் இது ஏ ஆமா தந்தாச்சு நின்னாச்சு நடந்தாச்சு அது தமிழ்ல கொலை தமிழ் கொலை அதெல்லாம் நாளும் ஓரையும் தனக்கு ஏற்ப கொண்டு செல் ஒழி அந்த காலத்தில் அரசர்கள் நாளும் தன்னுடைய நாளையும் பார்ப்பாங்களாம் ஓர லக்கணம் இந்த நேரத்திலே இந்த லக்கணத்திலே நாம அடுத்த நாட்டு மேல காஷ்மீர் மேல போடு போவோம் என்று வைத்து அப்படி ஒரு குறிப்பிட்டு இருந்தாங்கன்னா தனக்கு தமக்கு ஏற்பன்னாரு தான் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தன்னுடைய அந்த நாளும் கோளுக்கு ஏற்ப நாளைக்கு நம்ம எந்த நேரத்துல நாம் படையெடுக்க வேண்டும் என்று வரையறுப்பாங்கன்னா நாளும் ஓரையும் தமக்கு ஏற்ப கொண்டு செல்வ அவர் வரையறுத்த போது அக்காலத்து ஓர் இடையூறு தோன்றியபடி சரி அஞ்சரை மணிக்கு நாளைக்கு நாம காஷ்மீர் போர் தொடுப்பதற்கு புறப்பட போயிரோம் ஏ சரிய அஞ்சு இருபத்தி அஞ்சுன்னு அதெல்லாம் நினைக்கிறேன் அந்த அஞ்சு ஆகுதுன்னா ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் அப்படி சரிதான அப்படி உத்தரவு அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி இருக்கு அந்த அஞ்சரை மணிக்கு முன்னால அஞ்சு அஞ்சு பத்துக்கு எதிர்பாராத ஒரு வேற்று நாட்டுல இருந்து ஒரு பெரிய தூதூர் வந்துட்டார் எதிர்பாரான வந்துட்டா அரசரோ புறப்பட்டு மேல புறப்படுது வந்துட்டார் ஆனா வந்தவனும் முக்கியமான என்ன பண்றது அப்ப அரச பேசிட்டு இருக்க என்னாச்சு ஒளியும் ஒலியதெல்லாம் அஞ்சு பதினஞ்சு சார் அஞ்சு இருபது அஞ்சு இருபத்தி அஞ்சு ஆச்சுங்க அரசர் யாரோ தூதூர்த்த பேசிட்டு இருக்காரு என்ன பண்றது சரியப்பா அந்த அஞ்சு முப்பதுக்கு நம்முடைய கொடை நம்முடைய வாழ் ஏன்னா அரசனுக்கு வேண்டியதுன்னா வெண்கொற்ற கொடையும் வாழும் தான் இந்த ரெண்டையும் ஒரு நாலு வீடு தாண்டி ஒண்டி வச்சிருங்கப்பா அஞ்சரைக்கு ஏன்னா அரசன் அந்த அஞ்சரைக்கு மேலதான் வருவாராட்டு இருக்கு என்று வச்சிரு அதான் நாளும் ஓரையும் தமக்கு ஏற்ப கொண்டு செல்படி அக்காலத்து ஓர் இடையூறு தோன்றியபடி என்ன இடையூறு இந்த மாதிரி வேற்றுநோட்டத்து வந்துட்டா என்ன செய்யணும் தமக்கு இன்மியாதனவற்றை ஒடுங்கலா கால லட்சம் பேர் ஆனால் நச்சானியாதனவற்றை அப்ப அரசனானால் அந்த நேரத்துல எதை விடணும் கொடையையும் வாழையும் நம்மட்டு பொண்ணு மாப்பலையான நகையும் பட்டு துணி வச்சிருக்கிற பொட்டி வைக்கணும் பரிட்சிக்கு போறவனா இருந்தான்னா பேனாவும் இதையும் சரியா பண்ணி அல்ல அந்த புத்தகத்தையும் ஓதுவாரா இருந்தாங்கன்னா தாளத்தையும் அந்த திருமுறையும் எடுத்து ஒரு பையில வச்சு கொண்டு எடுத்த தனக்கு இன்றிமையாதனவரு இன்டர்வியூக்கு போறவனா இருந்தா தன்னுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்டை மற்றதையெல்லாம் பேக் எடுத்து வச்சு அடுத்த ரெண்டு தனக்கு இன்றிமையாதனவற்றே அது எல்லாருக்கும் பொருள் உண்மையா சொல்றேன் சும்மா உர வேணாம் ஒர வேணான்னு தமக்கு ஏற்ப கொண்டு செல்வொடி நாடும் ஓரையும் தமக்கு ஏற்ப கொண்டு செல்வொழி செல்வொழி ஒழின்னா இடம் செல்லும் இடத்துன்னு அர்த்தம் ஏழாம் வேற்றம் உருப்பு படிக்கணும் படிக்கணும் அது என்ன ஒழி இருக்கு உனக்கு படியொழி அக்காலத்து ஓர் இடையூறு தோன்றியபடி தனக்கு இன்மையாதனவற்றை அப்ப போதாமூர்த்தி என்ன மற்றதும் பரீட்சைக்கு போறவன்னு சொன்னா பேனாவும் புத்தகமும் இப்படி இன்டர்வியூ போறது என்ன ஒரிஜினல் மற்றதும் அரசன் என்ன பொண்ணுமா பிள்ளையன்னா பெட்டி செட்டி எடுத்து வைக்கணும் இண்டிமையாதனவற்றை அக்காலத்தே எக்காலத்தை அந்த அஞ்சரை மணிக்கு அத்திசை நோக்கி அதுவே அத்திசை திசை கிழக்கு அவங்க போறதுன்னு சொன்னா கிழக்குமா ரெண்டு வீடு தாண்டி அவங்க மேற்குமா போறதுன்னா மேற்க ரெண்டு மூணு தாண்டி படக்க போறதுன்னா அத்திசை நோக்கி முன்னே செல்ல விடுத்தல் எதுக்கு நாட் குழல் ரெண்டே சொல்லுக்கு இதெல்லாம் தொலாபதியில் இருக்கா மக்கள் காய் உலகம் ஆயிடுமே ஆனா இப்பளவும் மூளை கட்ட போயெல்லாம் நாட்டுல வரக்கூடாது பெரிய மூளை பேப்பர் கட்ட கிடைக்கும் இதெல்லாம் எழுதுனு திச்சு உதறலாம் எனவே தான் வாழி திரு தொண்டென்னும் வான் பயிர்தான் ஓங்குவதற்கு சூடு பெருவேலியான அருமையான அந்த போடுரை பாராட்டுரை நாவுக்கரசரை ஞான சம்பந்தருக்கு வணங்கியது ஆனால் நாம் இருவருக்குமாகவே சூட்டி போயிட வேண்டிய அருமையான முறை இது என்பதை தெரிவித்து அல்லவா இப்படியாக வளர்ந்துட்டு பிள்ளையார் தாம் அவர் முன் தொழுது போயரன்பின் வெள்ளை அணை வெள்ளம் அணைய புகழ் மானியார் மென்மேயும் பாருங்க உடனே அவர் கேட்டா அப்படின்னு ஒவ்வொன்னா கேட்டாங்க என்ன பாண்டியன அப்புறம் சொன்னாலாம் குளச்சிரையின் ஒரு அமைச்சர் நல்ல அமைச்சர் அப்படியா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணும் சோழ நாட்டு பொண்ணும் அங்கே இருக்கிறது அப்படியா எல்லாம் யாரு ஞான சம்பந்தர் திருவாக்கினாலே சொல்லப்படுகிறது சிவஜீவ யாருக்கு நாவுக்கருத இருக்கு மானியார் மேன்மையையும் தொண்டின பரிசல்ல முடிந்து திருப்பூ திருமறைக்காட்டை விட்டு புறப்பட்டனா ஆமா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ஆமாமா நீங்க அழுதுட்டீங்க எனக்கும் ரொம்ப அழுகதான் நானும் அந்த பாண்டியாடு போற வரைக்கும் அழுதுகிட்டே தான் போனேன் நீங்க அழுதுகிட்டே இருப்பீங்களே அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன் என்று அங்க புறப்பட்டதுல இருந்து மீண்டும் இந்த திருப்பூந்துருத்தி வருகின்ற வரையிலும் ஒழியாது சொன்னாராம் ஏ அவ்வளவு யார்கிட்ட நாவு கருத்தான் எவ்வளாருமே நடந்தது நடந்த மாதிரி இருக்குது நடந்தது நடந்த மாதிரி இருக்கு ஒழியாது அவர் சொன்ன உடனே இவரும் தென்னற்கு உயிரோடு நீரடித்து பாருங்க அப்புறம் இவரு சும்மா சரி அந்த பிணி வந்த உடனே தாங்கள் தான் ஆமா அடியன்தான் மந்திரம் மாவது நீரு வானவர் மேலது நீருவா சிவசிவா இவர் என்ன பண்ணி இருப்பாரு ரெண்டு பேரையும் ஒளியும் ஒழியில வச்சு அதுக்கெல்லாம் நடிக்கிறது உடனே ஆள் இல்ல சிவாஜி சிவாஜி எல்லாம் வேணா இதான் நடிக்கலாம் அல்ல பழைய நாகையா இருந்திக்கலாம் இதெல்லாம் என்ன பண்ணுறது இதுலதான் இருக்குது நாதியே இல்லை இது சொல்லும் அப்படியே சொன்ன உடனே மந்திரம் அப்படின்னு சொன்ன உடனே அது என்ன பண்ண முப்பத்தி போயிருக்காங்க அருமையான பகுதி இதெல்லாம் எனவே அமைச்சர் சொல்லின் பெருவேந்தர் இப்படி சொல்லி நீரழித்து செங்க வளர்த்து அன்னமனையார்க்கும் அமைச்சர்க்கும் அன்பருளி துண்ணு நெறி வைதிகத்தின் ஆக்குதலால் மண்ணு புகழ்வாயீசர் கேட்டு மனமகிழ்ந்தார் இதெல்லாம் அப்படியே அவருக்கு சென்றதுல இருந்து மீண்டும் அந்த வரைக்கும் சொல்ல முடியுதுன்னு சொன்னாலும் சொன்ன உடனே கேட்டா உடனே சொல்லின் பெருவேந்தர் என்ன உடனே இவர் கேட்டிருக்கார் யாரு ஞான தாங்கள் அந்த திருமறை காட்டிலிருந்து என்ன அர்த்தம் நீங்க எங்க சென்று எங்க வந்தீர் அர்த்தம் திருமறை ஏன்னா முழுமையா அந்த வினாவை முடிக்காமை காரணம் ரொம்ப பெரியவங்கிட்ட ரொம்ப பேசப்படாது அதனால திருமறை காட்டுல இருந்து தாங்கள் எழுந்தருளி எங்க போய் வந்தீங்கன்னு அர்த்தம் அல்லவா திருமறை காட்டுல இருந்து அப்படியா அரியன் இது ஒழுங்கு சொல்லுது இங்க இருந்து திருமறை காட்டுல அவரோட பிரிந்துல இருந்து எங்க சென்று வந்தாராம் தொண்டை வள நாடு அரியன் தொண்டை நாட்டுக்கு சென்று இவர் திரிப்பா இவர் பல நாடை மல்கு புகழ் காஞ்சி ஏகாம்பரமன்னும் செல்வர் கடல் பணிந்து காஞ்சிபுரம் சென்றே அங்க பெருமானை வணங்கினே கணதல் ஆமா அதுவான கனத சென்றதெல்லாம் தெப்புதலும் அது அப்படித்தான் படிக்கணும் சென்றதெல்லாம் என தொண்டை நாட்டு தலையாத்திரை முழுதும் சொல்லியிருக்காரு சென்றதெல்லாம் கூடாது இழப்பா தமிழா நம்ம தமிழா நம்ம வரலாறு நம்ம நாடு நம்முடைய சமயம் துடிக்க சென்றதெல்லாம் செப்புதலும் இங்கிருந்து பிரிந்து தொண்டை நாடு போய் மீண்டும் இங்க திருப்பூந்துருத்தி வந்து இந்த மடங்கட்டி தங்கன வரைக்கும் சென்றதெல்லாம் செப்புதலும் புல்கு நூல் மார்வரும் போய் போற்ற மனம் புரிந்தார் சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் விருப்பம் இவருக்கு நாகக்கரசண்டி நாடுதும் போய் வந்துடணும் மங்கையா குலச்செடியார் சொக்கனார் பார்த்துட்டு வந்துடணும் இவருக்கு தொண்டை நாட்டு நாம திருவாரத்தூர் காஞ்சிபுரம் போய் திருவற்றியூர்லாம் வழிபாடு செய்து வந்துடணும் இவருக்கு துடிக்குது இவர் சொன்னதுனால அவருக்கு துடிக்குது அவர் சொன்னதுனால எனவே இங்கிருந்து எப்படி பெறுகிறார்கள் ஞான சம்பந்தர் சென்று வந்த பாண்டி நாட்டிற்கு ஞாபகரசர் செல்லுகின்றார் நாபுகரத்தில் சென்று வந்த தொண்டை நாட்டிற்கு ஞான சம்பந்தோ அந்த அப்படியே அந்த வரலாற்று சொல்லுகிறாரு கண்ணாலியான கண்டேன் காரணம் இந்த அப்படி ரெண்டு பேரும் விருப்பம் வந்ததான் விருப்பம் வந்த உடனே என்ன செய்தாரலாம் சொல்லின் பெருவேந்தர் தொண்டை வளநாட்டு மல்கு புகழ்காஞ்சி ஏகாம்பரமன்னும் செல்வர்கள் பணிந்து சென்றதெல்லாம் செப்புதலும் புல்கு நூறு மாறுவரும் போய் போற்ற மனம் புரிந்தார் அங்கனரை போற்றி எழுந்து ஆண்ட அரசு அமர்ந்த பொங்கு திருமடத்தில் புக்குனி அமர்ந்து இது வரைக்கும் எங்க பேசுனது கோயிலுக்கு வெளியில் வந்து பேசினது அப்போ இந்த திருப்பூந்துருக்கியில வரவேற்ற பொழுது இருந்து பெருமான வணங்கி மீண்டும் கோயிலுக்கு வெளியில் வர்ற வர வரைக்கும் உலகியல் பேச்சு அல்ல திருப்பூந்தூர் பெருமானை பற்றிய பேச்சு யாமம் இல்லையா வரமாட்டேன் ஈசனே எந்த எந்த பெருமானி என்றே பேசி பேசி பூசில் தான் திருநீரே நிறைய பூசி போற்றி எம் பெருமானே என்று பின்றா நேசத்தால் கடந்தார் தம்மையாண்டான அவா வெள்ள கல்வனே நீ அப்படியெல்லாம் பெரியவர்களை ஆண்டனி இந்த அவா வெள்ள கல்வனையும் ஆண்டியப்பான மணிவாசன் பாடுகிறார் அதனால பேசில்தான் ஈசனி எந்தா எந்த பெருமானி என்றென்றே பேசிப்பேன் அதனால் அந்த கோயில் போய் வருகின்ற வரையிலும் அதுவே பேசினார்கள் அந்த வெளியில் அமர்ந்த பிறகுதான் ரெண்டு கலந்துகிட்டாங்க கலந்து கொண்டு இப்ப மீண்டும் எங்க வர்றாங்க இடம் கூறி வளர்க்கிறாருன்னு ஆமா இடம் கூறி மீண்டும் தான் திருமடத்துக்கு வர்றாங்க எங்க திருப்பூந்தூர் மடத்துல இவர் கட்ட மடத்துக்கு வர்றாங்க அரே ஞானசமுந்திரம் எனவே மடத்திற்கு வந்தார்கள் அருமை அருமை அல்லவா அதனால் பொங்கு திருமணத்தில் புக்கு நிதமர்ந்து சிங்கட்பகமணியும் சென்னியர் சென்னியர் திங்கட் சிங்கட்பகமணியும் சென்னியர் சேவடி கீழ் தங்கு மனத்தோடு தாழ் வரவினால் அப்படி சில ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்தாங்களாம் இருந்த உடனே பாகி சமாமுனிவர் மண்ணு திரு ஆளவாய் நாகம் மறைக்கசித்த நம்பர் கடல் வணங்க போகும் பெருவிருப்பு பொங்கும் புகழியின் மேல் ஏகும் பெருங்காதர் பிள்ளையார் ஏற்றழுவார் உடனே ரெண்டு மூணு நாள் தட அடியேன் அப்போ மதுரை திருவாலவாய் வணங்கிட்டு வர ஆமா அடியேனும் தொண்டை நாடு போகணும் அப்படின்னார் சிவசிவ சிவசிவ சிவசிவ சிவசிவன்னு அப்படி புறப்பட்டு ரெண்டு தங்கி இருந்த பிறகு பெறப்படுறாங்களாம் பாகி சமாமுனிவர் மண்ணு திரு ஆளவாய் நாகமரை கசித்த நம்பர்கள் வணங்க போகும் பெருவிறப்பு பொங்க புகழியின் மேல் ஏகும் பெருங்காதல் பிள்ளையா இவருக்கு என்னன்னு கேட்டார் இவர் எங்க போகணும் ஆனா திருக்கட வரும்போது என்ன நினைச்சார்னா நேர சீர்காழி போயிட்டு அப்புறம் தான் போய் தங்கணும்னு நினைச்சிருக்காரு இந்த இடையில இந்த மாதிரி திருப்பூந்துருத்தி ஞாபகம் அவருக்கு வந்த உடனே நேர அங்க பல்ல கூட்ட உடனே இவர் தொண்டை போய் சொன்னது அவர் போனது உடனே இப்ப என்ன பண்ணா நேர காடிக்கு போகணும் ரெண்டு நாள் தங்கணும் ஏன்னா அப்பா வேற தேடிட்டு வந்துட்டாங்க அப்பா தேடிட்டு வந்தாங்களா அந்த யாத்திரில தேடிட்டு வந்தாங்களா இல்லையா நாவு ஞான சம்பந்தத்தை என்ற செலவு நேப்பில் தந்தையார் இல்ல அவரை இடையில் பார்க்க வேண்டும் என்று வந்த யாத்திரை பாண்டி நாட்டு யாத்திரை தான் அம்மா அதெல்லாம் படிச்சுட்டுமே மடத்துல இருக்கும்போதுதான் தம்பி போய் ரொம்ப நாளாச்சு பாண்டி நாட்டுக்கு அப்படின்னு பார்க்க வந்த உடனேதான் ஆலவாய் பெருமானை பார்க்க வந்து இங்க அந்த மரத்துக்கு வந்த உடனே இந்த அப்பாவை கண்ட உடனே அந்த அப்பாவுக்கு ஞாபகம் வர மண்ணில் வைகலும் என்ன படிச்சுட்டுமே அதனால காழிக்கு சென்று கொஞ்ச நாள் ரெண்டு நாள் தங்கிட்டு நேர தொலைநாட்டு ஆத்திரம் ஏற்கொள்ளும் என்ற நினைப்பு அவருக்கு வந்து ரெண்டு பேருமா பிரிந்தாரலாம் தொண்டருடன் ஏகினார் புனிதமை புக்கிரி போந்து திருவாயில் புறத்தணிந்து தொண்டருடன் ஏகினார் அவர் அங்கே பெருமானி வணங்கி சென்று விட்டார் ஆலவாய்க்கு மாடு புணற் பொன்னி இழிந்து வடகரையில் நீடு திருணைத்தான் இவரும் அந்த கூந்துருத்திலிருந்து புறப்பட்டாரா பொறப்பா மாடு புணற் இழிந்து வடகரையில் நீடு திருனைத்தானும் ஐயாறு நேர்ந்திரஞ்சி பாடு தமிழ் மாலைகளும் சாத்தி பரவிப்போய் ஆடல் ஆடல் புரிந்தார் திருப்படனும் சென்றார் செங்கன் விடையார் திருப்படனும் சேர்ந்தெறிஞ்சி பொங்கிய காதலின் முன் போற்றும் பதிபிறவும் தங்கி போய் சம்பேநகர் சார்ந்தார் தனி மங்கை திருமுலைப்பால் உண்டரலும் வல்லலார் இவர் என்ன எல்லாம் பாயிண்ட் பாயிண்ட் எல்லாம் திருப்படனும் மற்றதெல்லாம் அப்படி வணங்கி கொண்டு தென் ஆட்டமன் மத செருத்து திருநீரே அண்ணாடு வார்த்தை கேட்டு என்னால் பணிவதனை ஏற்றெழுந்த மாமரையோர் முன்னாக வேதம் முழங்க எதிர்கொண்டார் சீர்காழியில இருக்கிறவங்க தம்பி போய் ரொம்ப நாளாச்சு அவங்க பார்த்தே நம்ம கல்லே நிற்குது என்று சொல்லிவிட்டு சீர்காழி பெருமக்கள் எல்லாம் எல்லாம் வரவேற்கிறதுக்கு நிற்கிறாங்களா சீர்காழியில அவர்கள் எதிர்கொள்ள இவரும் என்ன செய்தார் போந்த நீடு மாறையவர் எதிர்கொள்ள புகழி காவலர்ந்தம் சீதமுத்தணிக்கு விகை நின்றெணிந்து எதிர் செல்வர் திருத்தோணிநாதர் கோயில் முன் தோன்றில நகை மலர் குரங்குவித்து இறங்கி போய் ஓத நீரின் மேலு மணிக்கோபுரம் சென்று எத்தனை ஆண்டு கழித்து போனாலும் கூட வழிபாடு எங்கே கோவில் வழிபாடு எனவே கோவிலுக்கு சென்றாராம் சென்று அங்குற வணங்கி எட்டு உறுப்புகளாலையும் வணங்குறது இல்ல எட்டு உறுப்புகளாலும் பெருமானி வணங்கினாராம் வணங்கி புக்கு அஞ்சலி முடி ஏற பொங்கு காதலில் புடை வலம் கொண்டு முன்பணிந்து போற்றெழுது பணிந்து போற்றெழுத்து ங்க நீள்வெரும் தோனியாம் கோயிலை அருளினால் தொழுதேறி மங்கை ஓடுடன் வீட்டிருந்த அருளினார் மலற்கடல் பணிவுற்றார் முற்றுமையலாம் உலகங்கள் முகழ்த்தல முகந்து கண்களி ஊற பற்றும் உள்ளம் உள்ளளை தெளும் ஆனந்தம் பொழிதர பணிந்து ஏற்றி முற்றுமை சேர்வது எனும் திரு இயமம் ஓகையால் எடுத்தோதி வெற்றியாக மீனவன் அவை எதிர்னது மிசை வருகரன் என்பார் அப்பொழுதுதான் ஒற்றுமை சேர்வது மெய்யணை என்ற பாட்டு பாடு ஒற்று அல்ல ஒற்று அல்ல உற்று உற்று மெய் சேர்வது உற்றுன்னா பொருந்தி நல்ல அந்த பாட்டுமைய சொல்லுவான் அப்ப வரையும் சொல்லி அதன் பிறகு அங்கிருந்து பெருமானி வணங்கியவர் ஆறு மீன் பெற்று மீன் அம் கையால் தொழுதேத்து ஏரின் மல்கிய கோயில் முன் பணிந்து போந்து இறைஞ்சினர் மணிவாயில் மீண்டும் அந்த கோயிலுக்கு வெளியில வரலாம் தாதையாறு அங்குடன் பணிந்து அணிந்திட அப்பா தன்பயுள் ஏதனியே மூதையில் திருவாயிலை தொழுது போய் போய் மலர் குழலார்கள் ஆதரித்து வாழ்த்துறை இருமருங்கட அணி மருகடை சென்று காதலித்தவர் கழு செய்து தம் திருமாளியை கடைசார்ந்தார் எல்லாரும் வரவேற்க தன்னுடைய இல்லத்திற்கு சென்றார் நரவம் ஆர்படில் புகழியில் தன்னிய தெரிஞான சம்பந்தர் விரலியாருடன் நீலகண்ட பெரும் பானர்க்கு மிக நல்கி உரை உடாமவர் மாளிகை செலவிடுத்து அருமை அருமை இது எல்லாம் சொல்றாரு இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் என்பாவார் அந்த திருமாளிகைக்கு எப்படி சென்ற உடனே கூடவே யார் வர்ற குடும்பத்தோடு வரவர் திருநீலகண்ட யாரு பான்தான் இன்னையே சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்து எங்கேயாவது தலையாத்திர போகும்போது குடும்பத்தோட வரவங்களுக்குன்னா கொஞ்சம் உள்ளேயே பாத்ரீம் அட்டாச்சு இருந்து அந்த ரூமை கொடுத்துடணும் தனிக்கட்டையா வந்த நாம வெளியில படுத்துக்கலாம் சிவ சிவன் அதனால குடும்பத்தோட வந்தவங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு அதிகமா இருக்கு சரிங்களா கொஞ்சம் வெளியில அதிகமா வராங்க சொல்லியிருக்க முன்னே திருப்பனந்தாள்ல நாங்க எல்லாரும் போறோம் ஒரு முறை நாலஞ்சு முறை போயாச்சு காசிக்கு அதுல ஒரு முறை போன போதுங்களா வீட்லையும் அழைச்சிட்டு போனாங்க நாங்க கொஞ்சம் பின்னாலதான் வர்றோம் எல்லாரும் முன்ன போட்டாங்க ஆனா இப்ப இருக்கிற இப்ப இருக்கிற தான் யஜமான வெளியில நின்னாங்க நின்ன உடனே நாங்க பின்னால என்ன நடக்க முடியல யாருக்கு உங்களுக்கு பெட்டி தூக்கிட்டு அப்படின்றது இல்லை நீங்க மேல் மாடியில அந்த ஏய் இந்த அறைக்கையை உங்களை அழைச்சி கொண்டு விட்டுற அப்படின்னு என்ன குடும்பத்தோட போனதுனால கீழே அருமையா பறந்து வெளியே இருக்குது அதை பொட்டிச்சட்டு வச்சு அப்படியே படுத்துக்கலாம் ஒண்ணு வெளியில ஒண்ணு இங்கேயும் போது ரொம்ப அருமை அப்படி தனியா வருகின்றவர்களுக்கு ஒரு விதமா இருக்கலாம் கூட மனைவியோடு வந்தா அதே நம்ம தனியா போயிருந்தா வேற